இரண்டு என்று கூறினார்கள் எனக்கு நபி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் தர கடன் என்றும் இருந்தது அந்த கடனை திருப்பி தந்ததுடன் மேலதிலமாகவும் தந்தார்கள் இந்த ஹதீஸின் மூன்றாவது அறிவிப்பாளரான முற்பகல் நேரத்தில் வந்தேன் என்று ஜாபிர் அந்த தாகும் அவர்கள் கூறியதாக குறிப்பிடுகிறார்